நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கேரட் தோரன் செய்ய தேவையான பொருட்கள் கேரட் அரை கப் வெங்காயம் அரை கப் தேங்காய் துருவல் கால் கப் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் மூன்று கருவேப்பிலை சிறிதளவு மஞ்சப்படி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப தேங்காய் எண்ணெய் நாலு ஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு செய்முறை நம்ம முதல்ல கேரட்டை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயத்தும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் சாப்பாடு வச்சிட்டு வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம் தேங்காய் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சீரகம் போட்டுடலாம் பொறிஞ்சதும் காஞ்சு மிளகாயும் கிள்ளி போட்டு அதுவும் பொறிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடுவோம் கருவேப்பிலை போட்டுவிட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த கேரட்டை போட்டுடுவோம் கேரட் போட்டு நல்லா வதக்குவோம் அது கூட உப்பு மஞ்சப்பொடி போட்டுடலாம் கேரட் வந்து அப்புறம் எயிட்டி பர்சன்ட் வரதீங்கன்னா போகிறோம் போய் தேங்காயை வந்து அரைச்சிடுவோம் தேங்காய் துருவி வச்சிருக்கோம்ல அது திருப்பி திருப்பியாக வரும்ல அதனால் அரைச்சிட்டு அதை அந்த கேரட்டில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய் மேலே விட்டுட்டு கொத்தமல்லி தழி நான் ஃபைனாக சாப் பண்ணி அது தூவிட்டு நல்லா கலந்து விட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கேரட் தோறும் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்